الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكد عليه ونعون بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرًا كثيرًا أَمَّا بَعْدُ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الْجَبَّارِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا لَّن يَفْتَأَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَٰكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ لا بو عزيزن حكي سبح الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من عاد مسلما كان في خرفه الجنه حتى يعود الى بيته رواه مسلم او كما قال عليه الصلاه والسلام فقد قال رسول الله صلى الله عليه وسلم <تصفيق> எல்லா புகழும் புகழ்த்தியும் அகிலத்தையே படைக்க பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கு உருத்தாகும் பலவாசும் சலாமும் எமது உயிரிலும் இனிய செய்தனா முகமது அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சகாபாக்கள் தாபெழிங்கள் தபவு தாபெழிங்கள் மற்றும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகிறது கனியத்துக்குரிய அல்லாஹுடையார்களே அல்லாஹு மகானால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தப்புவாவை கொண்டு வசூப்பு செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லார்களே அல்லாஹு மகா அவனால் அனுப்பப்பட்ட நபி ரசூல்மார்களை பல்வேறு நோக்கங்களை வைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அதிகாரிகளாகிய எங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அனுப்பினானே தவிர அவனுக்கு எந்த லாபத்தையும் அவன் எதிர்பார்த்து அந்த நபிமாறுகளை அனுப்பியிருக்கிறார் நபிமான்களுடைய வரிசையில் அதற்கு முகமதுல்லாஹி செல்லவாக அவர்கள் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற காலம் மனிதர்கள் உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் செயற்பாடுகளில் அவர்களை மனிதர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக வேறேதோ ஒரு பெயரை சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற அளவுக்கு அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் அவர்களுடைய பண்பாடுகளும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அவர்களுடைய மனித நேயமும் இருந்தது அதற்கு முகமது அவர்களை இந்த உலகத்தை கடக்கும் போது அவர்களை வைத்து பல காரியங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு அவன் தீர்மானித்திருந்தான் அவ்வாறு அவன் தீர்மானித்திருந்த முக்கிய விடயங்களில் ஒன்றுதான் முஸ்லிம்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் ஒன்றுபடுத்தி அனைவர்களும் அல்லாஹுடைய அடிமைகள் நாங்கள் ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் என்ற உணர்வை அந்த மனிதர்களிடம் ஏற்படுத்தினால் தான் அல்லாஹுடைய உதவியை அவர்கள் உலகத்திலே காண முடியும் அதே நேரம் செய்துக்கும் அவனுடைய முடியாமல் அவன் தோல்வி அணிந்து போய்விடுவான் எனவேதான் ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை அனுப்புகின்றான் அவர்களுடைய முயற்சிதான் இந்த உமத்திலே மிகப்பெரிய ஒற்றுமை மதியாவுடைய ஒற்றுமை மக்களவிலேயே மக்களிடத்தில் ஏற்பட்ட மாபெரும் ஒற்றுமை அதனை அல்லாஹு பின்னால் உள்ள ஒரு காலத்திலே ஞாபகம் செய்கின்ற ஆரம்பத்தில் எவ்வளவு ஒரு மோசமான சமுதாயமாக இருந்தீர்கள் வலிந்தவரை போனீர்கள் குடும்பம் குடும்பமாக பிரிந்தீர்கள் செரு செருவாக பிரிந்தீர்கள் சந்தி சந்தியாக பிரிந்தீர்கள் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கியது அல்லாஹு அல்லாஹாலி அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினால் சொல்லிவிட்ட சொல்லுகின்றான் உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவது எவ்வளவு நபியே இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய விற்று மக்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக உள்ளங்களை உங்களால் ஒன்றுபடுத்த முடியாது என்று அல்லாஹு பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் விற்று செலவு செய்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்க மாட்டீர்கள் அந்த அடியார்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினார் முஹப்பத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு அந்த அரபு மக்களுக்கு செய்த அல்லது இந்த உமத்தினுடைய ஆரம்ப பிரிவினருக்கு அவனுக்கு அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய அந்த உதவியை அவருடைய குரானிலே தெளிவுபடுத்துகின்றான் இது மட்டுமல்ல ஒற்றுமைக்கு மாற்றமாக எந்த பிரிவினை ஏற்படுமோ எந்த பிரிவு உண்டாகுமோ அந்த பிரிவையும் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கின்றன அவைகளையும் அல்லாஹு அந்த காலத்திலே கடுமையாக சாடி பேசி இருக்கின்றார் ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்ன ஒருவர் மற்றவருடன் கோபிப்பதில் ஒருவர் மற்றவருக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களை பார்த்து பொறாமைப்படுவதே ஒருவரை பற்றி அவர் இல்லாத இடத்திலே புறப்பேசுவது ஒரு மனிதனுடைய என்ற விடயங்களை கவனிக்காமல் மனிதர்களுக்கு முன்னால் பகிரங்கமாக அவனை மான வங்கப்படுத்துவதே இது போன்ற காரணிகளை அல்லாஹு தடை செய்தான் அல்லாவுடைய கைப்பை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் போய்விடாதீர்கள் பாரமாக இருக்கலாம் கசப்பாக இருக்கலாம் அந்த முறைமைகள் உங்களுக்கு பழக்கப்படாததாக இருக்கலாம் ஆனால் பிரிவினைக்குரிய விஷயங்கள் லேசானது பிரிவினைக்குரிய காரணிகள் இனிப்பானது பிரிவினைக்குரிய விஷயங்களை எல்லோரும் அவ்வாறு செய்து விட முடியாது உத்தரவிடுகின்றார் அது மட்டுமல்ல அல்லாஹரபுடைய தூதர் முகமது நீங்களுக்கு மத்தியில் முஹப்பத்து அன்புண்டாகுவதுதான் சீமானுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்றும் சொல்லுகிறார் ஒருவர் முக்மீன் என்பதற்கு அடையாளம் அசில் முக்மீன் என்பதற்கு அடையாளம் அவர்களுக்கு மத்தியில் மற்ற முக்மீன்களுடன் அவருக்கு முகப்பத் இருக்கும் அடுத்த உக்மீனை மதிப்பார் அடுத்த உம்மினுடைய கண்ணியத்தை பேழுவார் அடுத்த உடைய மான மரியாதையை பாதுகாப்பார் அடுத்த உம்மினுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார் அடுத்த மூவியுடைய தொத்துகளுக்கு சேதம் விளைவிக்க மாட்டார் இப்படிப்பட்டவரை ஈமான்ட் என்னும் வளைகுவார்கள் சபை முஸ்லிமலை பதிவு செய்யப்படுகிறது சொன்னார்கள் வரைக இலகுவாக சுவர்க்கம் போக நீங்கள் கனவு கண்டுகொண்டிருக்கிறீர்களா லேசாக சுவர்க்கத்துக்குள் போய்விடலாம் லேசாக பழைய பாவங்களை மறந்து சுவர்க்கத்துக்குள்ள இருக்கும் இன்பங்களை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா ஒரு நாளும் உங்களால் அனுமதிக்க முடியாது உங்களுடைய ஈமான் சீரானால் தான் நீங்கள் துவக்கப் போக முடியும் சொன்னார்கள் செல்லம் ஈமான் எப்ப சீராகும் வரும் தொழுகையை கொண்டு மாத்திரம் ஈமான் சீராகாது உங்களுக்கு இடையில் உள்ளத்தால் இறக்கம் வரும் வரை ஒருவருக்கொருவர் முஹப்பத்தாகும் வரை அடுத்த முஸ்லிமை நேசிக்கும் வரைக்கும் உங்களுடைய ஈமான் சீராகா ஈமான் சீராகுவது துவக்கம் போவதற்கு நிபந்தனை ஆனால் சீராகுவதற்கு ஒற்றுமை ஏற்படுவது ஒரு வழியை சொல்லித்தரவா ஒற்றுமைத்தரவா அவளா அது உங்களுக்கு ஒரு விடயத்தை அருவி அந்த விடயத்தை நீங்கள் பேடுகளாக செய்தால் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாகும் சகாபாக்கள் ரொம்ப கவனத்துடன் கேட்டார்கள் பிரிவினையை தடுக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய குரோதத்தை களைந்து ஒருவருக்கிடையில் அன்பை முகப்பத்தை ஏற்படுத்துகின்ற அந்த மிக மருந்து எது என்பதை சகாபாக்கள் தங்களுடைய கண்களை விழித்து பார்க்கிறார்கள் சொன்னார்கள் அது சொல்லமாக செல்லம் நாவுக்கு பாரம் இல்லாதது ஆனால் பழக்கத்துக்கு பாரமானது பாக்கத்தில் கொ பயணக்கும் உங்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள் எந்த ஒரு முஸ்லீமையும் கண்டால் அஸ்லாம் வரமத்து சில காப்புகள் தான் உங்களுடைய நாவிலிருந்து வழியாக போகிறது அதற்காக பணம் செலவாகுவதில்லை அதனால் உடம்பில் உள்ள சக்தி குறைவதில்லை அதனால் உங்களுக்கு உடம்பிலே ஒரு பாடம் உண்டாகுவதில்லை தாக்கம் என்ன முஹப்பத் உண்டாகுது அன்பு உண்டாகுது அல்லாவுடைய நல்லே சலாட்டை பரப்புங்கள் என்பது வெறுவனே ஒரு வாழ்க்கையை பரப்புவது என்ற கருத்து மட்டுமல்ல சலாட்டை பரப்பும் போது சிரித்துக் கொண்டு தலாம் சொல்ல வேண்டும் அடுத்த உத்திரை பார்த்து புன்முழு பூக்க வேண்டும் அடுகடுப்பான முகத்துடன் சலாம் சொல்லக்கூடாது அடுத்த உத்திரிவுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்க வேண்டும் சிரிக்க வேண்டும் அதற்கு பிறகு சலாம் சொல்ல வேண்டும் இப்படியான காரியங்கள் நடக்கும் போதே அங்கே வேற்றுமை மறந்துவிடும் பொறாமை இல்லாமல் போய்விடும் எங்களை பற்றியுள்ள தப்பிப்பிராயம் மற்றவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் நம்பிக்கை மலரும் அன்பு வளரும் பாசம் உண்டாகும் சகோதரத்துவ உணர்வு உண்டாகும் அதற்காக தான் துவஸ்தலாம் இந்த மருந்தை இந்த உமத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாவுடையார்களே ஆனால் இந்த பிரிவினை என்பது ஒரு ஒரு சாதாரண இனிப்பு பண்டம் போல மாறியிருக்கிறது பிரிவினை என்பது இந்த உமத்தில் உள்ள ஒரு கடவை போன்று மாறியிருக்கிறது கண்டதுக்கெல்லாம் பிரிவினை தொட்டதுக்கெல்லாம் பிரிவினை எந்தளவுக்கென்றால் ஊருக்குள்ளே பிரிவினை என்பதற்கு மாற்றமாக வீடுகளுக்குள்ளே பிரிவினை தகப்பனும் தாயும் முகப்பத் இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அன்பு கிடையாது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே அந்த உறவு கிடையாது சகோதரர்களுக்கிடையிலே முகப்பத் கிடையாது ஒவ்வொரு வீடும் அடுத்த வீட்டுக்காரனுடன் கோபம் முன் வீட்டுக்காரனோடு கோபம் அரசியல் என்ற தலைப்பில்லைப்பில்லப்பில்லைப்பிலே இந்த உத்தின் பிரிவதற்கு பழகிவிட்டார்கள் அல்லாஹரைய நல்லேருல்லா செல்லவாக செல்லம் கடுமையான தொழிலே எச்சரிக்கின்றார்கள் சொன்னார்கள் என்று சொல்லமாக செல்லம் சேர்ந்திருக்க வேண்டிய மக்களை குழப்ப வேண்டாம் பயிர் யாருக்கிடையில் இரக்கமான நெருக்கம் வேண்டுமோ யாரு உறவுகள் அவர்களுடைய தீனை அவர்களுடைய ஒற்றுமையை சீறு குடைப்பதை எச்சரிக்கின்றேன் வணிகம் ஒரு தாயையும் பிள்ளைகளையும் பிரிக்க வேண்டாம் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரிக்க வேண்டாம் சகோதரர்களுக்கிடையில் முகப்பத்தை கரைத்துவிட வேண்டாம் ரெண்டு பேர் அன்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு இடையில் தீ ஊட்டுவது போன்று கோல் சொல்லி பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் வியாபாரத்தில் நண்பர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி பட்டாஜை ஏற்படுத்த வேண்டாம் இருந்த ஊரை நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக திரிக்க வேண்டாம் அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னார்கள்ல்லவர்களை குழப்பி பசாதாக்குவதில் எவ்வளவு பெரிய அநியாயம் நஷ்டம் வந்தால் அல்லாஹுடைய லானத்தும் அல்லாஹுடைய கோபமும் அந்த சமுதாயத்தை இறந்துவிட்டால் ஒரு மனிதன் தலையை மொட்டையடைத்தது கூட இருக்குமாம் அல் ஹாலிக்கா சொன்னார்கள் இதன் மூலம் தலையிலுள்ள முடிகளை வலிக்கிறத நான் நாடல்ல மாற்றாக நாடுகின்றே அடத்தில் இருந்து வரக்கூடிய உணவைகள் தடைபடும் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய இறக்கம் வருவதற்கு பதிலாக அவனுடைய கோபம் உங்களை நோக்கி இரம்ப ஆரம்பிக்கும் என்ற சூழ்லாகி செல்லம் ஆகும் அலைகுல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதனால் தான் நபி அலைகு சலா துவம் ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமை மரியாதையாக மதித்து நடக்கும்படி சொன்னார்கள் அடுத்த முஸ்லிமுடைய உரிமைகளை பேடச் சொன்னார்கள் அடுத்த முஸ்லிமுடைய கண்ணியத்தை உள்ளத்திலே வைக்க சொன்னார்கள் குரோதம் வேண்டாம் விரோதம் வேண்டாம் பொறாமை வேண்டாம் ஒருவருக்கொருவர் வெட்ட வேண்டாம் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக செயல்பட வேண்டாம் வளைகிற இந்த வாதத்தை தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரத்யேகமாக கொண்டு இந்த அளவுக்கு என்று சொன்னால் பெரிய அளவில் தகஜுத்தன் அல்ல பெரிய உதவி செய்யல பெரிய படிப்பும் கிடையாது செல்லம் சுவர்க்கவாதி என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நெல்லடியாடுகளை அங்கே ரசூலுல்லாஹின் செல்லல்லாக வரைகுவேன் மதிலை சகாபாக்கனுடன் உட்கார்ந்து எப்படிப்பட்ட பதிலில் முழு உலகத்திற்கும் சுமந்து செல்கிறவர்களை உற்சாகப்படுத்துகின்ற பதிலில் வாலிபர்கள் துடிப்புடன் குழுவில் இருக்கிறார்கள் வயோதிபர்கள் வாழ்க்கையை உள்நாக்கிவிட்டோமே என்ற அந்த கவலையுடன் அந்த மதிலு சிலை உட்கார்ந்து தன்னுடைய வளமையான பேச்சை நிறுத்துகிறார்கள் சொல்லுவோர் செல்லும் நிறுத்திவிட்டு சொன்னார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் மசிதுக்குள்ளே வருவார் மனிதர் அல்ல ஒரு தாடியிலிருந்து தண்ணீர் சொத்து சொட்டாக வடிந்து கொண்டிருக்கும் இடது கையிலே செருப்பிருக்கும் அந்த மனிதர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் சொல்லுவோம் எல்லோரும் பார்க்கிறார்கள் குளிர்ந்த அந்த நீரினால் முழு செய்த நீரே குளிரானது ஒரு வாலிப சகாவி இடது கையிலே செருப்பிருக்கிறது மற்றதிலே வந்து இரண்டில காற்று சுண்ணத்து சொல்லுகிறார் மூணு நாள்கள் அவர் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியிலே பேசப்பட்ட தலைப்பை மாற்றி பேசிக்கொண்டிருந்த விடயங்களை முடிவு செய்தன் எப்படி சுவர்க்கவாதி ஆகிறார் இவரிடத்தில் இருக்கிற அமல் என்ன சுவர்க்கம் போது அமல் தேவை இவருடைய இரவு தொழிலையே பார்க்கும் குரான் போடுகிறான் என்று பார்க்கணும் கிருஷ்ணகுபார் செய்கிறாரான் தர்மம் கொடுக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார்கள் பார்க்கணும் நாங்களாக இருந்தாலும் சுவர்க்கவாதிவோம் இதுபோல் அப்துல்லாஹிபின் அமருஅல்லாஹு தாரன் அவர்களும் முடிவு செய்கிறார்கள் அந்த விளைவிடத்தில் என்னுடைய தகப்பனுடன் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது உங்களுடைய வீட்டிலே நான் தங்கி இருக்க வேண்டும் அனுமதி அனுமதி கிடைக்கிறது அந்த வாடிவருடைய வீட்டிலே தங்குகிறார் இரவிலை இவர் விழித்து பார்க்கிறார் சிவகானந்தா அவர் சகஜ தொழுகிறது கூட காணல பதில தொழுகைக்கு மிக நெருக்கமாக எழுபறார் பகல் நேரங்களில் பருள் மட்டும்தான் நெறீசாக சுண்ணத்து தொழுகிறது கூட காணல பெரிய ஒரு அமலும் இல்லை சதத்தா கொடுக்கிறார பார்த்தா அப்படியும் தெரியல பெரிய தொழுகையும் கிடையாது பெரிய அளவில் சிராபத்தும் கிடையாது பெரிய அளவில் தர்மசாலியாகவும் அவரை காணல மூன்று நாட்கள் அவதானித்த அப்துல்லாஹிமன் அவரிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னது ஒரு பிள்ளை உங்களுடைய உங்களை பற்றி நபியுல்லா செல்ல வரைகம் சுவர்க்கவாதி என்று சொன்னாங்க உங்களிடத்தில் என்ன அமல் இருக்குது அவர் சொன்னார பெரிய அளவில் விவாதத்துகள் கிடையாது சதகா கிடையாது பெரிய அளவில் தர்மம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னிடத்தில் இருக்கிறேன் நான் இரவில் தூங்க போகும் போதும் எந்த ஒரு முஸ்லீமும் அவன் அப்படி இவனிப்படி அவன் கொடுக்கிறான் இவள் இப்படி வெற்றான் அறுக்கிறான் யார பற்றியும் இந்த உள்ளத்தில தப்பெண்ணம் கிடையாது காலையில் எழும்பினாலும் எந்த ஒரு முஸ்லீம இந்த உள்ளத்தில தப்பெண்ணம் வராத சொன்னார்கள் அப்துல்லாஹிம் அவருடைய அல்லாஹு இந்த காரியம் தானே எல்லாருக்கும் கஷ்டமாக வராமத்தாக வைத்திருப்பது அப்துல்லாஹி அமரவலி அல்லாஹு சாலான் அவர்கள் அல்லாஹுடைய நல்லதார்களை உரிந்து செல்வன் என்பதை குடும்பங்களுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் கிராமும் நகங்களுக்குள்ள மாளிகை வரை சிறிவினையே இந்த உம்மத்து பழகிவிட்டது எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கும் பல மதங்களை பார்க்கிறோம் யகுதிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் நசராதிகள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் மயோசிகள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் அதே அதே நேரம் கொம்யூனிஸ்ட் வாதிகள் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே ஏராளமான பிரச்சனை அவர்களுக்குள் ஏராளமான பிளவுகள் ஒருவருக்கு எதிராக மற்றவர் போர் செய்த இருக்கிறது ஆனாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம் என்று வரும்போது அவர்கள் வேற்றுமையை மறந்து ஒற்றுமைப்படுகிறார்கள் வேற்றுமையை மறந்து ஒற்றுமைப்படுகிறார்கள் ஆனால் முஸ்லிம்களை பார்த்தால் எல்லா இடங்களிலும் பிரிவினைதான் எல்லா இடங்களிலும் பிரிவினைதான் முஸ்லிம்களுக்கு சாதகமான நிலையிலும் பிரிவினை முஸ்லிம்களுக்கு பாதகம் வரும்போது அந்த நேரத்தில் ஒன்றுபடுவார்களா இல்லை அந்த நேரத்திலும் பிரிவினை இவனுக்கு பயம் என்னை விட அவன் அந்தஸ்து கூடியிருமோ அவனுக்கு பயம் எந்த இடத்தை இவம் பிடிச்சிருவானோ இவனுக்கு பயம் என்னுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ அவன் பெரியாரா வீட்டு இந்த இடத்தை அவன் பிடிச்சிருவான் இந்த பிசினஸ் பிடிச்சிருவான் இந்த யாபரத்தை அவனுக்கு சொந்தமாக்குவான் இப்படியான குரோதங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹுடைய அன்பில் இருந்து தூரமாக்கிவிட்டது அல்லாஹுடைய நல்ல ஒற்றுமை வளருவதற்கு அடிப்படை உள்ளத்தில் ஒற்றுமை நாவில இருக்கக்கூடாது முஸ்லிமுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உள்ளத்துக்குள்ள வரணும் ஹஜீஸ் சரீபிலே பதிவாகு திருமதி சரீபில் செல்லம் ஒரு நாள் காபத்துள்ளாகவே பார்க்கிறார்கள் காபத்துள்ளாகவே பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலை அவர்களுடைய மலிப்பாக்கி வைத்திருக்கிறான் கண்ணியத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் காபாவே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் வல்லதி நத்தி வியதி இந்த முகமதுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ சக்தியை விட்டு சொல்லுகிறேன் முகமது விட்டு சொல்லுகிறேன் அல்லாஹுடைய பார்வையில் உண்மை விட மதிப்புக்குரியவன் சாபாவை விட அல்லாஹுக்கு ஒரு முஸ்லீம் மரியாதையானவன் காபாவை நாங்கள் எவ்வளவு மரியாதைப்படுறோம் காபாவை யாராவது உடைக்க போனால் முழு உலகமும் கிளம்பி எழுந்திரும் காபாவ எரிக்கிறது ஒரு கார்டூன் வரைஞ்சா முழு உலகமுமே அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிடுவாங்க காபாவில் ஒரு கல்லை ஒருவன் உழைச்சா முழு உலகத்திலும் எத்தனையோ உயிர்கள் படி போகும் அந்த அளவுக்கு காபத்துள்ளாகவே மதிக்கிறோம் எரிக்க விடமாட்டோம் உடைக்க விட கேவலமாக கதைக்கு விடமாட்டோம் நதியா ஆலைகள் சொல்லுகிறார்கள் இந்த நீனே உடக்கிறாயே அந்த அந்த நீயே முஸ்லீம நீடையே என்றால் வரைகல்ல ஒரு முஸ்லீமை எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் உணர்த்தி காட்டுகிறார்கள் இது மட்டுமல்ல எங்களுக்கும் முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் கல்லாக வரைகுவத்திமணிதான் அது முஸ்லீம் அக்குள் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சிற முஸ்லீமுக்கு சகோதரன் ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் எந்த நிறத்தில் இருக்கட்டும் எந்த நாட்டில் வந்தவராக இருக்கட்டும் எந்த கல்வி தகுமை இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பெரிய குடும்பத்தாளாக இருக்கட்டும் தாழ்ந்த குடும்பத்தாளாக இருக்கட்டும் சகோதரன் ரத்தம் உளுக்கு மத்தியில் இணைத்து வைத்திருக்கிறது எனவே ஒரு முஸ்லீம் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் அடுத்த முஸ்லீம் கேவலப்படுத்துவதற்காக எதிரிக்கு உதவி செய்ய மாட்டார் அடுத்த முஸ்லிம் உடைய மானவங்கம் மானம் போகின்ற அளவுக்கு இழிவுபடுத்தி பேச மாட்டார் சொல்லிவிட்டு நபி சொல்ல வரைகம் அவர்கள் சொல்ல ஒரு மனிதனுடைய உடையை பார்த்து நல்லவன் சொல்லிடாதீங்க ஒரு மனிதனுடைய இபாதத்தை பார்த்து நல்லவன் என்று சொல்லிடாதீங்க ஒரு மனிதனுடைய கல்வியை பார்த்து அவனை நல்லவன் என்று சொல்லிடாதீங்க சொன்னார்கள் நம்ப வளைகு செல்லம் ஒரு மனிதன் மிக கெட்டவன் நல்ல உடுப்படுத்த மிக கெட்ட ஹபீர் நெருப்பிடித்தவன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் தன்னுடைய சகோதர முஸ்லிமர் விரிவாக்கி பேசுறவன் அடுத்த முஸ்லீமர் பேசுகிறானின் நாவால் தான் அடுத்த முஸ்லீமை சீரமைக்கிற பேசி வரும் என்று ரவி சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லீமும் அடுத்த முஸ்லிமின் மீது கை வைக்கக் ஹராம் அனல் முஸ்லிமே ஹராம் ஒவ்வொரு முஸ்லீமும் அடுத்த முஸ்லீமின் மீது ஹராம் என்ன அடுத்த முஸ்லீமுடைய உயிரை நீ பறிக்கக்கூடாது அடுத்த முஸ்லீம் பணம் அடுத்த முஸ்லீம் உடைய வீட்டில் அடுத்த முஸ்லீம் காணி வீடு அனைத்தையும் உனக்கு தொடுகிறது ஹராம் அதே போலதான் அடுத்த முஸ்லீம் உடைய மானம் மான மரியாதையையும் அளே இன்று எங்களுடைய முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் அல்லது முஸ்லீம்களில் அதிகமான பேருடைய பழக்கம் இரவு வேலைகளில் சந்தி சந்தியாக உட்காருவார்கள் அல்லது அவர்களைக் சில இடங்கள் இருக்கும் அந்த இடங்களில் உட்காருவதே அடுத்த முஸ்லிமுடைய குறைய பேசுறதுக்கு ரீபத் அவங்களுக்கு அது அரசியல் தலைப்பில் எடுப்பார்கள் அவன் இப்படி இவன் இப்படி அவன் தாயிலிருந்து தந்தையிலிருந்து பாட்டனில் இருந்து கூட்டணில் இருந்து அனைவர்களையும் கழுவார்கள் இரண்டு பன்னிரண்டு இரவு பன்னிரண்டு மணி வரை இரவு இரண்டு மணி வரை இன்னும் சிலர் பழி வரை அவர்களுடைய வேலையை ரீபத் பேசுவதுதான் அந்த இவங்க பயந்து கொள்ளணும் உடைய மான மரியாதையை பறிக்கிறார்களோ அடுத்த முஸ்லீம் அவங்க உள்ள வெக்கம் வரக்கூடிய விஷயங்களை பேசுகிறீர்களோ அந்த நாளைக்கு உங்களை அம்பலப்படுத்துவாள் நீங்க கேவலப்படுவீங்க உங்களை உரிசி காட்டிடுவான் நீங்க இடைக்கால இடத்தில அல்ல உங்களுடைய ஒரு குறைய அம்பலப்படுத்துவான் யாரு அடுத்த முஸ்லீமுடைய குறைய விட்டு விடாமல் தேடுகிறாரோ அடுத்த முஸ்லீமு குறை வருகா என் எதிர்பார்த்தாரோ இவருக்கு தெரியாமல் அல்லாஹ் இவருடைய குறையை வெளிப்படுத்துவான் யார் அடுத்த முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹும் இவருடைய குறையை மறைக்கிறான் என்ற சூழ்நிலாகி செல்லும் வரைக செல்லம் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லதார்களே எங்களுடைய சூழல் ஹசரத் முகமது வாயால் சொல்றது மட்டுமல்ல எங்களிடத்தில் அல்லாஹுடைய ரசூல் சொல்வதை செய்வார்கள் சொன்னதை செய்வதை சொல்வார்கள் சொல்லும் செயலும் ஒன்றுபடக்கூடிய அமைப்பிலே நடக்கக்கூடிய ஒரு நதிதான் முகமது வலைவசல்லம் சாபாக்களுக்கு சகாபாக்கள் என்ற தன்னோடு இருந்த அந்த சகோதர முஸ்லிம்களை அல்லாஹுடைய செல்லும் எவ்வளவு மதித்திருக்கிறார்கள் எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார்கள் சகாபாக்களுடைய உள்ளங்கள் கரைந்து போகும் அன்பினால் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அந்த அளவுக்கு அடுத்த முஸ்லிமை மதிக்கிறார்கள் முகமது ரசூல் அல்லாஹு வரைகிரு சரிவினை பதிவு செய்யப்படுகிறது உமர் அலி அல்லாஹு தாரான் அவர்கள் மக்காவுக்கு போவதற்காக நபி அலைஹு சலாத்து வலாம் ஹதரத் உமரை கட்டி அடைக்கிறார்கள் அவருக்கு பல புத்திமொழிகளை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு பாருங்கள் ரசூலுல்லாவுடைய பேச்சு லா சன் இந்து எனது சகோதரனே நீங்கள் உம்ரா போய் கேட்கக்கூடிய துக்களிலே எங்களையும் மறந்துடாதீங்க அந்த துவாக்கள் மறந்துடாதீங்க சகோதரரை என்று சொல்கிறார்கள் இது ஒரு முஸ்லிமை கூடிய மரியாதை நாங்கள் நான் பெரிய ஆள் நான் ஊரில் பெரியவன் நான் படித்தவன் ஓதியவர் நான் தலைவர் நான் செயலாளர் நான் இந்த ஒரு சாதாரண மனிதனிடத்தில் எனக்கு துவா செய்ய சொல்லணுமா அப்படி வாயே வராது முழு உலகத்தின் தலைவர் எல்லா நபிவார்களுக்கும் உமருக்கு சொல்லுகிறார்கள் எங்களையும் மறந்துடாதீங்க இந்த வார்த்தை இந்த வார்த்தை ரசூலுல்லாவை பற்றி எவ்வளவு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஹஜரத் உமருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி சென்றார் ஹஜரத் உமர் ரவி சொல்லுகிறார்கள் கல்விலே எவ்வளவு விருப்பத்தை ஏற்படுத்திவிட்டது என்றால் துனியாவும் அதில் உள்ள வர்த்தக்களும் கிடைத்தாலும் ரசூலுல்லா என்னிடத்தில் சொன்ன இந்த வார்த்தை விட பெறுமதியாக இருக்காது எனக்கு துவா செய்ய சொல்கிறார்கள் ஒரு பிரயாணத்துக்கு போகும்போதே என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் அவர்களுக்காக தோ செய்யும்படி என்னை எவ்வளவு மதித்திருக்கிறார்கள் அன்புக்கும் பற்றுக்கும் இது ஒரு சான்றாக இருக்கிறது இந்த வார்த்தைக்கு நிகராகாது என்கிறார்கள் அதற்குமரது அல்லாஹுடைய நல்லே மேலும் சொல்லித் தருகிறார்கள் அடுத்த முஸ்லிமை பார்க்கும் போது வேண்டாம் கடுப்பான முகத்துடன் போக வேண்டாம் சிலரை பார்த்த மூஞ்சி எப்பவுமே கருப்பா இருக்கும் சிரிப்பே வராது மூஞ்சில சிரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நினைப்பு எங்களை விட்டா ஆள் இல்ல நாம் பெரிய ஆள் நாம் படித்தவரே எல்லாரும் வேண்ட காலை வந்து விழணும் எல்லாரும் வேண்ட கால வந்து விழணும் நான் இவனுடன் சிரிக்கப்படாது சிரிக்கிறது ஒரு கேவலம் சிரிக்கிறது மதிப்பில்லாத வேலை என்று முகமதுக்கும் மாற்றமானது வெளிச்சத்தை செல்லும் சொல்கிறார்கள் சகோதர முஸ்லிமை கொழி இருக்கிறது அல்லாஹுடைய சொல்லிட்டு அவங்க கடுகத்த முகத்தோடு அப்துல்லாஹ் ரவிய அல்லாஹு அல்லாஹு மீது என்ன காண நேரம் சிரிப்பாங்க அது அவருக்கு ஒரு முகப்பத்தை உண்டாக்குது ஒரு மனிதன் பிரயாணம் போக வந்து சொல்லுகிறார் துவா செய்கிற ஒரு வார்த்தை முகப்பத்தை உண்டாக்குது அவரை காணும் போதெல்லாம் இதுவும் என்னை அவர் மதிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுவும் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே முகப்பத்தை உண்டாக்குகிறது அல்லாஹுடைய நிலடியார்களே இதுபோன்று அடுத்த முஸ்லிமுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறது சொல் உரிமைகள் பேடப்படாமையும் இந்த உரிமைகளை உரிமையாக நாங்கள் மதிக்காமல் இருப்பதும் பேச்சளவிலும் இருக்கிறதும் தான் அதிகமாக உம்மத்துக்கு மத்தியில் பிளவுகள் உண்டாகுவதற்கு காரணம் நாம் எடுத்து பார்த்தால் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான முதலாவது சொல்லி தருகிறார்கள் உங்களிடத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கேட்கிறார் நான் இப்படி ஒரு வேலை செய்ய போறேன் எனக்கு ஒரு ஐடியா தாங்க பிசினஸ் செய்ய போறேன் ஐடியா தாங்க நான் ஒரு பத்து வரவு படுக்கல் வாங்க செய்ய போறேன் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நாங்க சொல்ல பயம் எங்கிருவானா இடத்தை காட்டி கொடுத்தா அவன் அதை உனக்கு எழுதப்பட்டது உனக்கு தான் உனக்கு எழுதினதை அவன் எடுக்க முடியாது அவனுக்கு எழுதப்பட்டதை உனக்கு எடுக்க முடியாது அவன் கேட்டா நீ அவனுக்கு நசிஹிஹத் அடுத்தவன் ஐடியா கேட்கிறான் இதனால் நல்ல அபிப்பிராயம் கொடுக்காதவர்கள் துரோகிகள் துரோகிகள் தெரிந்த ஒருவரிடம் அவர்களுக்கு மஷூரா கேட்கிறோம் நான் இப்படி ஒரு நல்ல வேலை செய்ய போறேன் நல்ல ஒரு வியாபாரம் செய்ய போறேன் பிசினஸ் பண்ண போறன் வீடு கட்ட போறேன் காணி வாங்க போறேன் உங்களோட மசூரா சொல்லுங்க இவர் உள்ளால் அழைக்கிறது இவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது சொல்லிக் கொடுத்தா இவன் பெரிய ஆளாகிடுவான் இவன் பெரிய ஒரு முதலாளி வரக்கூடிய வருவாய்களை இவன் சுட்டிடுவான் அவனுக்கு தலைகிலான ஐடியா கொடுத்து அவனை எங்கேயாவது குப்பையில தள்ள பார்க்கிறது உரிமை மீறல் மனித உரிமை மீறல் அல்ல முஸ்லீம் உரிமை மீறல் மனித உரிமையை விட பயங்கர முஸ்லீம் உரிமையை மீறுவது அவன் ஐடியா மஷூரா கேட்கும் அதற்கு துரோகமான பதில் சொல்லிக் கொடுக்கிறது இரண்டாவது சொல்லி தந்தாங்க முகப்பத்தை வாங்குவதற்காக நீங்கள் கோப சாபங்களை மறந்து அடுத்தவனை மலிப்பதற்காக அடுத்தவன் தும்முகிறானே தும்மல் விடுகிறான் அந்த நேரத்திலே அவனுக்கு எரஹமுக்கல்லா சொல்லுங்கல்லா சொல்லுங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே எரஹமுக்கல்லாவுக்கும் ஒரு செகண்ட் நேரம் போகாதே மிக நேசி ஆனால் சொல்றதுக்கு வாய் வராது அல்ஹமதுல சொல்லுங்க அவர்ச்சாடமுல்லுங்க இமாம் அபுதாவுல்லா சித்தாவிட இருக்கக்கூடிய முக்கியமான நூல் நூலை இயற்றிய மாபெரிய ஹதீஸ்களை வல்லுனர் இவர்கள் ஒரு நாள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள் கப்பலில் ஏறி இருக்கிறார்கள் கப்பல் அப்பொழுதுதான் கரையிலிருந்து மெதுமெதுவாக கடல் பக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது திடீரென்று இமா அபுதாபு ரஹத்துலாஹி அலைவர்களுக்கு கரைக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது கப்பலை திரும்பி போன்று சொல்ல முடியாது ஏன் அவ்வளவு பிரயாணிகள் இருக்கிறார்கள் அதற்காக ஒரு படகை ஒரு போட் பிடிக்கிறார்கள் எவ்வளவு அதற்கும் ஒரு தீனால் கேட்கின்றான் ஒரு தங்க நாணயம் கரையில கொண்டு போய் வேலையை முடிச்சுடன திருப்ப கப்பல் கொண்டு ஏத்திரணும் அபுதா ரே அவர்கள் கரைக்கு வந்தாங்க கரக்கு வந்து அடுத்த நிமிடமே அதே படகில திரும்பி கப்பலில் வந்து ஏறுகிறார்கள் கப்பலில் உள்ளவங்க கேட்டாங்க அவ்வளவு அவசரமா என்ன ஏதாவது பொருள்கள் கரையில விடுபட்டுச்சா இல்ல இமாம் குறிப்பிடுகிறார்கள் இது ஒரு சின்ன வேலை கப்பல் இருந்து சொல்லி இருக்கலாமே கப்பல் இருந்து சொல்லலாமே ஒரு தீனார் செலவு செய்த தங்க நாணயம் கொடுத்து கரைக்கி போய் எறமுக்கல்லா சொல்லணுமா அல்லாஹோட எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க எங்களுக்கு சொல்ல தெரியாது நான் சொன்னவுடன் அவன் திருப்பி எனக்கு என்ன துவா செய்ய போறார் அவர் கேட்க போற துவாவை அவர் அல்லாஹுடைய ஒரு இறை மேசராக கபூலானா இந்த ஒரு ஜீனாரை விட எனக்கு ஹிதாயத்து கிடைச்சிடும் ஒரு ஜீனார் போனது போல இல்ல என்னுடைய உள்ளம் அப்படியே பரிசுத்திவிடும் அன்று இரவு கப்பலிலே எல்லோரும் தூங்குகிறார்கள் கப்பலில் இருக்கும் அநேகமானவர்களுக்கு கனவிலே ஒரு அச்சு மூலம் அறிவிக்கப்படுகிறது அபூர் ஒரு தீனாரினால் நேற்று சுவர்க்கத்தை வாங்கிக் கொண்டார் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் ஒரு எஹிகாவை வாங்குவதற்காக ஒரு தீனார் செலவு செய்கிறார் முஸ்லிமை மதிக்கிறார் முஸ்லீம் உடைய துவா தனக்கு தேவை என்று ஒரு படகை பிடித்து கரையில் போய் இறங்குகிறார் எஹீக்கம்லாக இந்த துவாவை வாங்குகிறார் அறிவிக்கப்படுகிறது அந்த ஒரு தீனார் அபுதாபுட்டது ஒரு முஸ்லீம் இவ்வளவு மரியாதைக்கு பின்னால் அவர் செய்ய வேண்டிய மரியாதை கொடுத்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்ல அடுத்த முஸ்லீமை நாங்கள் மதிக்கிறோமா அடுத்த முஸ்லீமுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோமா விஷயம் அடுத்தவர் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு போங்க விருந்து கூப்பிட்டா போன விருந்து முன்சரான பாவமான ஒரு விருந்துக்கு மாறுக்கத்துக்குட்பட்ட ஒரு விருந்துக்கு அழைக்கிறார் அவர் ஏழையாக இருக்கட்டும் அன்றைக்கு உழைக்கிற ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும் அவருடைய விருந்துக்கும் நீங்க போங்க சொன்னார்கள் இருக்கிறேன் காலை எடுத்தா துப்பாவது போடணும் அதுல்ல கீழ்பகுதி வெட்டு வீசிடுவாங்க கீழ்பகுதியெல்லாம் சேர்த்து எனக்கு ஹதியாவா கொண்டு வந்து இதை சிங்க என்று நான் வீச மாட்டேன் அதையும் நான் கபூல் செய்வேன் ஏ தாரவன் முஸ்லீம் தரப்படுகிற கால பாக்க வானம் தாரவன் யார் என்று பாருங்க தருகிற அந்த முஸ்லீமை நான் மதிப்பேன் சொன்ன சொல்ல அந்த ஆட்டுல சமச்சி விருந்து போட்டு அதை சாப்பிடுறதுக்கு வாங்கி கூப்பிட்டா நான் போவன் என்று சொன்னார்கள் என்று சொல்ல ஒரே செல்லம் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்று பாருங்க விருந்துக்கு கூப்பிட்டா பெரியவர்கள வீட்டிலேயா தனம் நிறைஞ்சிருக்கும் எல்லாரும் போவாங்க நோயாளியும் போவாங்க ஏன் அவரு பணக்காரர் ஊர்ல முக்கியஸ்தர் அவருக்கு தலைய காற்றலே தான் மரியாதை குறைஞ்சு பைத்திரும் ஒரு ஏழை கூப்பிட்டா போக மாட்டாங்க ஏழை கூப்பிட்டா இவருக்கு நோய் ஒரு ஏழை கூப்பிட்டா இவருக்கு சோம்பறித்த பார்ப்பாங்க இப்படி ஒரு பழக்கம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற காரணம் அடுத்த முஸ்லிமை மதிக்காமல் இருப்பது அல்லாபுடைய நல்லே ஒரு கிழவி ரசூல்லாகி செல்லமாக வரைவர் செல்லம் அவர்களை கூப்பிடுகிறார் சாப்பாட்டுக்கு சாப்படூ போன உடை இந்த ரொட்டி துண்டுகள் கொடுக்கப்படுகிறது அதையும் ரசூல்லா சாப்பிட்டு விட்டு எழும்புகின்றார்கள் இன்னும் போகிறார்கள் நன்சனாக செல்லம் கடுமையான வெயில் நேரம் மதீனா உடைய உஷ்ணம் உஷ்ணம் தான் மதினாவுடைய குளிரும் குளிர் கடும் வெ நேரத்தில் ஒரு கிழவி ஏதோ சொல்லுவதற்காக வெயிலிலே நிறுத்தி முழு முழுக்கிறார் ஏதோ சொல்ல பார்க்கிறார் நாங்கள் என்றால் ஊரில் உள்ள தலைவர் நாட்டினுடைய ஜனாதிபதி கிழவிக்காக வெயில போய் நிற்போமா நின்றாலும் முக தான் நிற்போம் பெயர் போடத்தான் நிற்போம் எதிர்காலத்தில் லாபம் எடுக்கத்தான் நிற்போம் ரசூலுல்லா வெயில்ல காஞ்சி கொண்டு அவள் பேசியும் கேட்பாங்க என்னவோ சொல்லுவா அதையும் கேட்பாங்க ஏன் அவளும் என்னிடக்கு வாங்கிட்டு இழுப்பாங்க அந்த சிறுமிகளோட போவாங்க போடா ஒரு சின்ன விஷயம் ஆடொண்டு செத்து விழுந்திருக்கும் அதை காட்டுவாங்க அல்லது ஒரு கனிதை எழும்ப முடியாம உட்கார்ந்து காட்டுவாங்க எங்களுக்கு அந்த அவர்களார் அவர் ஒரு பறவை வளர்த்து வந்தார் அந்த பறவை இறக்கம் நோய்வாய்ப்பட்டு அந்த பறவை சென்று போய்விட்டதே அன்பிட்டு கேட்கிறார்கள் என்ன ஆய்ச்சி பறவை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தீங்களே என்ன நடந்துச்சு சிறுவனிடத்தில் இருந்த அந்த பறவை இறந்ததற்காக சிறுவனை விசாரிக்கிறார்கள் என்றால் மனிதனை ரசூலுல்லாக எவ்வளவு நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் புரிய முடியும் அவ்வாவுடைய நல்லே மூணாவது விஷயம் தான் சொல்லித் தந்தார்கள் இதனை பற்றி ஆரம்பத்திலும் மட்டும்தான் அல்லது பெரியவர்களுக்கு பெரிய சலாம் சிறியவர்களுக்கு சிறிய சலாம் தெரிந்தவர்களுக்கு சிரிப்புடன் சலாம் தெரியாதவர்களுக்கு பூமியை பார்த்து கொண்ட சலாம் இதுவெல்லாம் அடையாளம் என்கிறார்கள் நமச்சல்ல வரைக தெரியாத அனைவர்களுக்கும் நீங்க சொல்லுங்க சொல்லம் சொல்லுகிறார்கள் நாலாவது விஷயம் ஒரு மனிதன் நோய்வாய்பட்டால் அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் சிறுவனாக இருக்கட்டும் தெரிந்த ஒருவரா அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரா அவரை போய் பார்க்கிறது அவரை மதிக்கிறதுக்கு சமம் அவரை போய் பார்க்கிறது அவரை மதிக்கிறதுக்கு சமம் ரசூருல்லாஹிஹூ வரைபல்லம் குறிப்பிடுகிறார்கள் யார் ஒரு முஸ்லிமான நோயாளியை போய் பார்க்கிறாரோ எழுபதாயிரம் மணக்கு இவருக்காக துவா செய்கிறார்கள் ஒரு முஸ்லீம் நோயாளி அவளை போய் பார்க்கறதுக்காக எழுபதாயிரம் முஸ்லீம் மணக்குமாறு நோயாளிகளை பார்க்கிற விஷயத்திலே பாருங்க ஊரில் உள்ள ஒரு முக்கிய பணக்காரனாக இருந்தால் அவரை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் ஹிந்தி போய் வர முடியாததற்கு ஏராளமான காரணம் சொல்லுவாங்க அதால வர முடியல இதால வர முடியல முன் வீட்டில இருக்கிறான் ஏழை முஸ்லீம் முன் வீட்டில் இருக்கிறான் ஒரு சிறுவன் அல்லது தன்னுடைய ரத்த உறவு ஆனால் அவர்கள் ஏழைகள் அவர்களை பார்க்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு போய் கேள்விப்பட்டோம் தான் வர முடியலை இதுக்கு என்ன அடையாளம் அவர்களை நாங்க மதிக்கல மதித்திருந்தால் அவன் துன்பப்படும் போது நீ போயிருப்பாய் மழைக்காமார்கள் உனக்காக தோஷ செய்திருப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது மட்டுமல்ல ஒரு மனிதன் மௌத்தான போது அவன் ஜனாஜாவுக்கு பின்னான போறதும் அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு தான் ஒரு முஸ்லீம் மதிக்கிற ஆகப்பெரிய கட்டம் தான் ஒரு முஸ்லீம் உடைய போய் கலந்து கொண்டது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வரக்கூடிய ஆக கடினமான நேரம் அவன உயிர் பிறந்த பிறகு அவனை கப்பனில சுத்தி வைக்கிறது மூக்கில பஞ்சி காதில பஞ்சி துவாரங்கள்ல பஞ்சு போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது கழிக்க முடியாது சைக்கிளின் செய்ய முடியாது அவனை அப்படியே வளத்தாட்டி வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீ போய் அவனை பார்க்கல அவனை நீ அறவே மரியாதை செய்யல அவன ஜனாந்த நீ கலந்து அவனை நீ அவமதித்து விட்டாய் அறிவிக்கும் பதிவு செய்யப்படுகிறது ஒரு ஜனாஜாவுக்கு நாற்பது பேர் நாற்பது பேர் பாவங்களை மன்னிச்சு இரக்கமா நடவு என்றார் இவரது பாவங்களை மன்னிச்சு என்று பரிந்துரைக்கிறார்கள் சப்பாத்து செய்கிறார்கள் இவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கேட்கிறார்கள் அல்லாஹு சுபான நாற்பது பேர் சேர்ந்து கேட்கிற அந்த துவா கபூர் சிவான மையத்துக்காக நாற்பது பேர் சேர்ந்து துவா செய்கிறார்கள் சஹீஹ் முஸ்லிமேடைய ரிவாயத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உக்பத் பின் அமர் ரழியல்லாஹு அலைஹி சொன்னுகிறார்கள் ஒருநாள் ஒரு ஜனாazaவுக்கு போய் இருந்தேன் ரசூலுல்லாவுடன் நான் ஒட்டி இருந்தேன் جناzy உடுப்பு அவங்களுடைய உடுப்போட படுகுது ரசூலுல்லா ரொம்ப குஷூ ஹுலுவோட துஆச் செய்றாங்க அல்லாஹ்ஹும் அஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு يا அல்லாஹ் அவரை மன்னித்து விடு எரகம் காட்டி வஃஃபிஹி வஃஃன்ஹு வஅக்ரீம் நுஸ்லுஹு कब्रில இவர கண்ணியப்படுத்தி இப்படி இந்த துஆ செஞ்சிட்டு போறாங்க அந்த துஆவ பார்த்து நான் அல்லாஹுடைய நல்ல இதெல்லாம் அடுத்த மனிதனை மதிக்கிறதுக்கு அடையாளம் அடுத்த மனிதனை கேவலப்படுத்துவதற்குள்ள ஒரே ஒரு அடையாளம் தான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை இதை இந்த உண்மை கண்டிப்பாக தவிர்க்கணும் எங்களை பற்றி புறம் பேசுகின்ற செய்தி கிடைத்தாலும் நாங்கள் அவர்களுக்காக துவார் செய்ய வேண்டும் அவர்கள்ட்ட ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்றாரு உங்களோட மானத்தை வாங்கினாரு மக்களுக்கு ஒன்னா கொஞ்சம் பொறுங்க கொஞ்ச நேரம் என்ன தேவை கொஞ்சம் ஈச்சம் ஒரு சட்டில வச்சு கொண்டு வந்தாங்க சொன்னாங்க இந்த சட்டை கொண்டு போயிட்டு அவரு கொடுங்க என்ன பத்தி புறம் பேசினவருக்கு அடைய புறம் பேசினவருக்கு ஈச்சம் ஹதியாவா சொன்னாரு அவரு எங்களுக்கு பெரியோர் ஹதியா தந்திருக்கிறார்கள் என்ன புறம் பேசி அவருடைய பெரிய பெரிய அமலே தந்துட்டாரு அல்லாஹுடைய நல்லே இப்படி ஒரு முகப்பத்தோடு அன்போடு அடுத்த மனிதர்களை மதித்து நடக்க முயற்சி செய்தால் அல்லாஹுடைய உணவில் நிச்சயம் கிடைக்கும் ஆகவே அல்லாஹு ஒவ்வொரு முஸ்லிமுடைய மரியாதையும் கண்ணியங்கள் பேணி பாதுகாக்க எங்கள் அனைவர்களுக்கும் தொகை லெக்சர்ஸ் விசிட் எஸ்எல் ஹப் டாட்